அல் அஹாப் போர் அஹாப் என்று அறியப்படும் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது ஓராண்டு காலமாக நபி அவர்கள் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளால் மதினாவிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிம்மதியான சூழ்நிலை முழுமையாக நிலவியது இந்த நடவடிக்கைகளில் பெரிதும் இழிவையும் கேவலத்தையும் அடைந்தவர்கள் யூதர்கள்தான் காரணம் அவர்கள் செய்த மோசடி துரோகம் சதித்திட்டம் மற்றும் சூழ்ச்சிகள் தான் இவ்வாறு கேவலப்பட்டும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை தங்களது விஷமத்தனங்களை விட்டு முற்றிலும் விலகிக்கொள்ளவும் இல்லை கைவருக்கு கடத்தப்பட்ட அந்த நளிர் இன யூதர்கள் முஸ்லிம்களுக்கும் இணை நடைபெறும் போர்களில் முஸ்லீம்களின் நிலை என்னவாகும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் வெற்றி முஸ்லீம்களுக்கு கிட்டி முஸ்லிம்களின் ஆதிக்கம் நிலை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 அவர்களை நபி அவர்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டி அதற்கு உதவியும் செய்வதாக வாக்களித்தார்கள் பத்ரு மைதானத்திற்கு அடுத்த ஆண்டு வருகிறோம் என்று உகுது போர்க்களத்தில் சொல்லிச் சென்று அதை நிறைவேற்றாமல் வாக்கை மீறிவிட்ட அந்த குறைஷிகள் தற்போது தங்களது பெருமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பி யூதர்களின் தூண்டுகோளுக்கு இரையானார்கள் பின்பு இக்குழுவினர் அங்கிருந்து கத்பான் கிளையினரிடம் சென்றார்கள் அவர்களிடமும் குறைஷிகளிடம் கூறியது போல் கூறியதும் உடனே அவர்களும் போருக்கு ஆயத்தமானார்கள் மேலும் இக்குழு பல அரபு கோத்திரத்தினரை நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டிவிட்டார்கள் பல சமுதாயத்தவர் இதை போருக்கு ஆயத்தமானார்கள் இறுதியாக இந்த யூத அரசியல் தலைவர்கள் நபி எதிராக அனைத்து அரபுகளையும் ஒன்று திரட்டுவதில் வெற்றி கண்டார்கள் இந்த முயற்சிக்கு பின் மேற்கிலிருந்து குறைஷிகளும் திகாமாவைச் சேர்ந்த கினானா மற்றும் அரபுகளின் நட்புக்கிளையினர் என மொத்தம் நான்காயிரம் நபர்கள் அபுசுஃப்யானின் தலைமையில் புறப்பட்டார்கள்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 அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பாரசீக நாட்டில் இருந்தபோது எங்களை எதிரிகள் தாக்க வருவதாக இருந்தால் எங்களை சுற்றி அகழ் தோண்டிக் கொள்வோம் இங்கும் செய்யலாம் என சல்மான் ஃபார்சி ரோதையுல்லாஹ் அணுகு அவர்கள் கூறினார்கள் இதற்கு முன் இது அரபியர்களுக்கு தெரியாத ஒரு புதிய திட்டமாக இருந்தது இத்திட்டத்தை கேட்டவுடன் இதை அங்கீகரித்து அதை நிறைவேற்ற நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் ஒவ்வொரு பத்து நபர்கள் கொண்ட குழு நாற்பது மூலம் அகழ் தோண்ட வேண்டுமென்று நபி அவர்கள் பணித்தார்கள் முஸ்லிம்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டார்கள் நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆர்வம் முட்டி வந்தார்கள் சஹலிவனு சஹாஹூ அவர்கள் கூறுகிறார் நாங்கள் நபி அவர்களுடன் அகலியில் இருந்தோம் பலர் குழி தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள் நாங்கள் மண்ணை தோழி சுமந்து சென்று வெளியில் போட்டு கொண்டிருந்தோம் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாகுவே மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை முஹாஜிர்கள் அன்சாரிகளை மன்னித்து அருள்வாயாக ஆதாரம் சஹி குல் புகாரி அனஸ் அதி அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் காலை நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அகழ் தோன்றும் இடத்திற்கு வந்தார்கள் அப்போது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கடினமான குளிரில் அகழ் தோண்டி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் இக்காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு சொந்தமான அடிமைகள் இருக்கவில்லை தங்களின் தோழர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் பசியையும் பார்த்து நபி சொல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாகுவே நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக இதற்கு நபி தோழர்கள் பதில் கூறும் விதமாக கூறினார்கள் நாங்கள் வாழும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று முகம்மது சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் வாக்குப் பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி இப்னு ஆசிஃப் அதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் அகழியிலிருந்து மண்ணை சுமந்து சென்று வெளியில் போட்டு புழுதி அவர்களது வயிற்றை மறைத்திருந்தது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 ஆதாரம் சாகி உல் புகாரி இக்கவிதைகளை கூறிவிட்டு கடைசி வரியை மட்டும் சப்தத்துடன் மீண்டும் ஒரு முறை கூறுவார்கள் கடுமையான பசி பட்டினிக்கு ஆளாகி இருந்தும் முஸ்லிம்கள் சுறுசுறுப்பாக அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள் இதை பற்றி அனஸ்லோதியுல்லாக அன்கு கூறுகிறார்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்தவர்கள் தங்கள் இரு கை நிரம்ப தொழி கோதுமையை எடுத்து வருவார்கள் அது பழைய எண்ணெயைக் கொண்டு சமைக்கப்பட்டு தோழர்களுக்கு முன் வைக்கப்படும் அதனை எளிதில் உண்ண முடியாமல் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும் அதிலிருந்து மனதிற்கு ஒவ்வாத வாடையும் வீசும் ஆதாரம் சஹீகுல் புகாரி அபு தல்ஹா அருதியொல்லாக அன்கு கூறுகிறார்கள் எங்களின் பசியை பற்றி நாங்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டோம் எங்களது வயிற்றில் ஒரு கல்லை கட்டி இருந்ததை காட்டினோம் நபி அவர்களோ தங்களது வயிற்றில் ரெண்டு கற்கள் கட்டி இருந்ததை காட்டினார்கள் ஆதாரம் சுனானு தீர்மிதி மிஷ்காத் மேலும் நபித்துவத்தின் பல அத்தாட்சிகளும் அகழ் தோண்டிருக்கும் போது ஏற்பட்டன நபி சொல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கடுமையான பசியில் இருப்பதை பார்த்த ஜாபீர் இவ்வா அப்துல்லா ஒரு சிறிய ஆட்டை அவரின் மனைவி ஒரு படி கோதுமையை அரைத்து ரொட்டி சுட்டார்கள் பின்பு ஜாபீர் நபி அவர்களைச் சந்தித்து தங்களின் சில தோழர்களுடன் உணவிருந்த வருமாறு கூறினார்கள் ஆனால் நபியவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்களுடன் ஜாபீரின் வீட்டிற்கு வருகை தந்தார்கள் அனைவரும் உணவருந்து சென்றார்கள் ஆனால் சமைக்கப்பட்ட சட்டியில் இருந்த ஆணமும் குறையவில்லை சுட்ட ரொட்டியும் குறையவில்லை ஆதாரம் சஹீகுல் புகாரி நுக்மான்இபின் பஷீரின் சகோதரி சிறிதளவு பேரித்தம்பழத்தை தனது தந்தைக்காகவும் தாய் மாமாவுக்காகவும் எடுத்து வந்தார் அவர் நபிசுல்லா அலிவாசலம் அவர்களை கடந்து சென்றபோது நபி அவர்கள் அவரை தன்னருகில் அழைத்து அவரிடம் இருந்து வாங்கி ஒரு துணிக்கு மேல் பரத்தினார்கள் பின்பு அகழ் தோண்டி கொண்டிருந்தவர்கள் அழைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் பேரித்தம்பளம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது அனைவரும் சாப்பிட்டு சென்றுவிட்ட பின்பும் அது குறைவின்றி இருந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம் மேற்கூறப்பட்ட ரெண்டு சம்பவங்களை விட ஜாபியர் அதி அல்லாஹ் அறிவிக்கும் மகத்தான ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அழகி பதிவு செய்துள்ளார்கள் நாங்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்த போது கடுமையான இறுக்கமான ஒரு பாறை குறுக்கிட்டது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 பரா இப்னு ஆசிப் ரயுல்லாஹ் அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் அகழ் தோண்டும் ஒரு பகுதியில் எந்த கடப்பாறையாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை குறுக்கிட்டது அதை பற்றி நபி சொல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம் நபி அவர்கள் கடப்பாறையால் பிஸ்மில்லாஹ் என்று கூறி ஒரு அடி அடித்துவிட்டு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 பின்பு மூன்றாவது முறையாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி அடித்தார்கள் மீதம் உண்டான கல்லும் உடைக்கப்பட்டது அப்போது நபியவர்கள் அல்லாஹு மிக பெரியவன் எனக்கு எமன் தேசத்து பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டன அல்லாஹு மீது எனது இந்த இடத்திலிருந்து சன் நகரத்தின் தலைவாயில்களை நான் பார்க்கின்றேன் என்றார்கள் ஆதாரம் சுனனு நசாயி முஸ்னத் அஹ்மது இது போன்ற சம்பவம் சல்மான் ஃபார்சி அல்லது எல்லா அணுகவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது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 பகலெல்லாம் அகழ் தோண்டி மாலையில் வீடு திரும்புவார்கள் முடிவு செய்யப்பட்ட திட்டத்திற்கு ஏற்ப அகழ் தோண்டும் பணி எதிரிகளின் படை வருவதற்கு முன்பதாகவே முடிவடைந்தது குறைஷிகள் நான்காயிரம் நபர்களுடன் ஜுருஃப் மற்றும் ஜகாபாவிற்கு மத்தியில் ரூமா என்ற இடத்தில் ஓடைகள் ஒன்று பகுதியில் தங்கினார்கள் கத்பான் மற்றும் நஜீது பகுதியைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் ஆறாயிரம் நபர்கள் உகுதற்கு அருகிலுள்ள தனப் நக்மா என்ற இடத்தில் தங்கினார்கள் நம்பிக்கையாளர்கள் எதிரியின் இராணுவத்தை கண்டபோது இதுதான் அல்லகவும் அவனுடைய தூதரம் நமக்கு வாக்களித்தது அல்லகவும் அவனுடைய தூதரும் உண்மையையே கூறினார்கள் என்று சொன்னார்கள் தவிர இவை அவர்களுடைய நம்பிக்கையையும் வழிபாட்டையும் அன்றி வேறொன்றையும் அவர்களுக்கு அதிகப்படுத்திடவில்லை அல் குர் அத்தியாயம் முப்பத்தி வசனம் இருபத்தி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 பெண்களையும் சிறுவர்களையும் மதினாவில் இருந்த கோட்டையில் பாதுகாப்பாக வைத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரதியுல்லாஹ் வன் அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் அதன் பிறகு மூவாயிரம் முஸ்லிம்களுடன் எதிரிகளை சந்திக்க புறப்பட்டார்கள் அங்கு சல் என்ற மலையை தங்களது முதுகுப்புறமாகவும் எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் அகளை தடையாகவும் ஆக்கிக் கொண்டார்கள் முஸ்லிம்களுக்கிடையில் அடையாள வார்த்தையாக ஹா ல யுன்சரூன் என்ற வசனம் நிர்ணயிக்கப்பட்டது எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கவும் மதினாவில் நுழையும் நாடியபோது அதற்கு தடையாக அகழ் இருப்பதை பார்த்தார்கள் வேறு வழியின்றி முஸ்லீம்களை முற்றுகையிடுவோம் என்ற முடிவில் அனைவரும் அகலை சூழ்ந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர்கள் எதிர்பாராததால் அதற்கான எவ்வித தயாரிப்பும் செய்திருக்கவில்லை அகழியை பார்த்த அவர்கள் இது மாபெரும் ஒரு சூழ்ச்சி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 குரஷி குதிரை வீரர்களில் சிலர் முற்றுகையின் முடிவை எதிர்பார்த்து அகளைச் சுற்றி நின்று கொண்டிருப்பதை வெறுத்து அகலியில் குதிப்பதற்கு புறப்பட்டார்கள் அம்ரு இவ்வளவு அப்துத் இக்ரிமா இவனு அபு ஜஹல் லரார் இவ்னு கத்தா போன்றோர் அகலின் ஒரு குறுகிய இடத்தை தேடி அதில் இறங்கினார்கள்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 அம்ருக்கு முன் நின்ற அலிரொதையொல்லாஹ் அன்கு அவன் கோபமடையும்படி சில வார்த்தையை கூறவே அவன் கொதித்தெழுந்தான் தனது குதிரையின் காலை வெட்டி அதன் முகத்தில் வாழால் அரைந்து அலியை நோக்கி சீறினான் இருவரும் தங்களின் வாளை சுழற்ற சில நொடிகளில் அல் இரதையொல்லாஹ் அன்கு அவர்களின் வாழ் அம்ரின் தலையை சீவியது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 பல முறை அகலியில் இறங்குவதற்கும் அதன் மீது பாதை அமைப்பதற்கும் மிக தீவிரமாக முயன்றார்கள் ஆனால் முஸ்லீம்களின் அம்பு மழைக்கு எதிராக அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன இதுபோன்ற தற்காப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சில நேர தொழுகிகள் தவறின ஜாபிர் ரதி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகழ் போரின் போது நபி சொல்லுல்லா அலிவாஸ்லாம் அவர்களை உமர் ரதியு அல்லாஹ் சந்தித்து குறைஷிகளை ஏசினார் பிறகு அல்லாஹுவின் தூதரே சூரியன் மறையப்போகிறது ஆனால் இன்னும் நான் அசர் தொழவில்லை என்றார் நபி அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நானும் அசரை தொழவில்லை என்றார்கள் பின்பு நாங்கள் அனைவரும் நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் புத்ஹான் என்ற இடத்திற்கு சென்று உழு செய்து சூரியன் மறைந்த பின் அசரை முதலில் தொழுது பிறகு மகரிப் தொழுகையை தொழுதோம் ஆதாரம் சஹி உல் தொழுகைகள் தவறியதற்கு காரணமாயிருந்த இணை வைப்பவர்களுக்கு எதிராக நபி சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இது குறித்து அலி ரது அல்லாஹோன்கு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவே இவர்களின் இல்லங்களையும் புதை குழிகளையும் நிரப்பு எங்களை சூரியன் மறைவரை அசர் தொழவிடாமல் இவர்கள் தடுத்தார்கள் என்று நபி சல்லுல்லாஹ் அலை வசலம் அவர்கள் வேண்டினார்கள் ஆதாரம் சஹி உல் முஸ்னத் அஹமத் மற்றும் முஸ்னத் ஷாஃபி ஆகிய நூல்களில் லுகர் அசர் மஹ்ரிப் இஷா ஆகிய தொழுகைகளை தொளவிடாமல் தடுத்தார்கள் என்றும் வந்துள்ளது சஹி உல் அசர் தொழுகை மட்டும் என்று கூறப்பட்டுள்ளதை இதற்கு முன்பு பார்த்தோம் இதற்கு விளக்கத்தை இமம் நபீ ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்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 ஆனால் இரு படைகளுக்கும் இடையில் அகழ் தடையாக இருந்ததால் நேரடியான சண்டையோ பலத்த சேதமோ யாருக்கும் ஏற்படவில்லை இரு தரப்பிலிருந்தும் அம்பெறிந்தே தாக்குதல் நடந்தது இவ்வாறு இரு தரப்பினரும் அம்பெய்து கொண்டதில் விரல்விட்டு என்னும் அளவுக்கு இருதரப்பிலும் ஒரு சிலர் கொல்லப்பட்டனர் அதாவது முஸ்லிம்களில் ஆறு பேரும் இணை வைப்பவர்களில் பத்து பேரும் கொல்லப்பட்டார்கள் இதில் ஒரு சிலர் வாளாலும் கொல்லப்பட்டார்கள் சாது இபுனு முகாது ரது அல்லாஹ் வன்பு அவர்களை ஓர் அம்பு தாக்கியதில் அவர்களது குடங்கையில் உள்ள நரம்பு துண்டிக்கப்பட்டது ஹப்பான் இபுனு அரிக்கா என்பவன்தான் இந்த அம்பை எரிந்தான் இந்த காயம் சாதரு அல்லாஹ் அன்பு அவர்களை அதிகம் வருத்தவே அவர்கள் அல்லாஹுவிடம்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 குரேஷிகளை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து ரூமாவில் உள்ள மஜ்மஉ அசியாலில் தங்க வைத்துள்ளேன் அவ்வாறே கத்பான் அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து வந்து உகுதுக்கு அருகில் உள்ள தனப் நக்மாவில் தங்க வைத்துள்ளேன் இவர்களெல்லாம் முகம்மதையும் அவரை பின்பற்றியவர்களையும் பூண்டோடு அழிக்காதவரை இங்கிருந்து திரும்ப மாட்டோம் என என்னிடம் ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்துள்ளார்கள் என்றான் இதை கேட்ட காப் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ காலமெல்லாம் இழிவுதரும் செயல்களையே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 இதை தொடர்ந்து உடனடியாக குரெயலா இன யூதர்கள் முஸ்லிம்களுடன் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலைகி கூறுகிறார்கள் ஹஸான் இப்னு சாபித்துக்கு சொந்தமான ஃபாரி என்ற கோட்டையில் நபி அவர்களின் மாமியான சஃபியா பின் அப்துல் முத்தலிஃபும் மற்ற முஸ்லிம் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு அவர்களுக்கு துணையாக ஹஸான் இப்னு சாபித் ரதியுள்ளா வான்கு இருந்தார் சஃுல்லா வான்கா கூறுகிறார்கள்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 ஏனென்றால் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்களும் முஸ்லீம்களும் தங்களது எதிரிகளுடன் மிக தீவிரமாக போரில் ஈடுபட்டிருந்தார்கள் எங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தாலும் அவர்களால் எதிரிகளை விட்டுவிட்டு எங்களை காப்பாற்றுவதற்காக நாம் நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் எனவே நீ இறங்கிச் சென்று அவனைக் கொன்றுவா என கூறினேன் அதற்கு ஹசான்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 ஆகையால் மற்றொரு முறை இதுபோன்ற துணிவு கொள்ள அவர்கள் முன்வரவில்லை இருப்பினும் யூதர்கள் போரில் ஈடுபட்டுள்ள இணை உணவுகள் அனுப்பி வைத்தார்கள் இது யூதர்கள் முஸ்லீம்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிராக இணை இணைந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருந்தது இவ்வாறு அனுப்பப்பட்ட உணவுகளில் இருபது ஒட்டகங்களை முஸ்லிம்கள் பறிமுதல் செய்தார்கள் யூதர்கள் இணை வைப்பவர்களுடன் இணைந்துவிட்ட செய்தி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைத்தது இதனால் அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக இச்செய்தியை உறுதி செய்து கொள்ள நபி அவர்கள் தீவிரம் காட்டினார்கள் சாது இப்னு முஹாத் சாத் இப்னு உபாதா அப்துல்லா இப்னு ரவாஹா ஹவ்வாத் இப்னு ஜுபேர் உதயல்லாஹ் ஹான்ஹும் ஆகியோரை உண்மை நிலையை அறிந்து வர நபி அவர்கள் அனுப்பினார்கள் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் தங்கள் தோழர்களிடம் நீங்கள் அவர்களிடம் செல்லுங்கள்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 நபி அவர்களிடம் திரும்பிய தோழர்கள் அழல் காரா என்றார்கள் அதாவது ரஜிஹ் என்னும் இடத்தில் நபித்தோழர்களை அழல் காரா கிளையினர் வஞ்சகமாக கொன்றது போல் யூதர்களும் நம்முடன் வஞ்சகம் செய்கிறார்கள் என்று பொருள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களை தவிர இந்த உண்மை பிற மக்களுக்கு தெரியாமல் இருக்க நபித்தோழர்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் பலன் யூதர்களின் மோசடி உண்மைதான் என்பதை மக்களும் அறிந்து கொண்டார்கள் இதனால் தங்களுக்கு முன் பெரும் ஆபத்து வந்துவிட்டதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள்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 இதற்கு பின் நிலைமையை சமாளிப்பதற்கு நபி அவர்கள் திட்டங்களை தீட்டினார்கள் அதில் முதல் கட்டமாக உள்ள பெண்களும் சிறுவர்களும் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உடனடியாக சில வீரர்களை அனுப்பினார்கள் இது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு படையில் இருக்கும் குறைஷி அல்லாத கூட்டத்தினரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவர்களை போர் திருப்பி விடலாம் பிறகு முஸ்லீம்களின் பரமை எதிரியான குறைஷிகளை போர்க்களத்தில் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணி இது குறித்து அன்சாரிகளின் தலைவர்களான சஹதேபின் முஹாத் சகதேவின் உபாத தூதனு மதினாவின் விளைச்சல்களில் மூன்றில் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எங்களுடன் சண்டையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என கேட்போமா என்று நபி சொல்லி ஆலோசனை கேட்டார்கள் அந்த இருவரும் நபியை நீங்கள் கூறும் இந்த ஆலோசனை அல்லாஹுவின் கட்டளையாக இருந்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம் அதே சமயம் இது எங்களின் நலனுக்காக நீங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் அதனை விரும்பவில்லை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 இப்போது பணிந்து நாங்கள் எங்களது செல்வங்களை அவர்களுக்கு கொடுப்பதா அல்லாஹின் மீது சத்தியமாக வாளை தவிர வேறு எதையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க அதாவது பணிய மாட்டோம் வரை போரிடுவோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள் இந்த இருவரின் கருத்தையும் ஏற்றுக்கொண்ட நபியவர்கள் அரபிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்குகிறார்களே என்ற நிலை கருதி உங்களின் நன்மைக்காக இந்த ஆலோசனையை முன்வைத்தேன் என்று விளக்கினார்கள் அன்சாரிகளின் இந்த உறுதி நிலை குலையாமை துணிவு மற்ற எல்லா தோழர்களின் பொறுமை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 குறைஷிகள் உங்களை போன்றல்ல அவர்களும் கத்வான்களும் முகம்மதிடம் போர் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் நீங்களும் முகம்மதுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ஆனால் அவர்களது ஊர் இதுவல்ல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 அதற்கு யூதர்கள் நுஐமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூறுகிறாய் என்று கேட்டார்கள் அதற்கவர் நீங்கள் அவர்களிடம் அவர்களின் சில நபர்களை உங்களிடம் அடைமானமாக வைத்து கேளுங்கள் அவர்கள் சிலரை ஒப்படைக்காத வரை நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போர் புரியாதீர்கள் என்று கூறினார் யூதர்கள் நீ எங்களுக்கு சரியான ஆலோசனை கூறிவிட்டாய் என்று கூறினார்கள் பின் நேரடியாக நுஐம் குறைஷிகளைச் சந்தித்தார் அவர்களிடம் உங்களை நான் நேசிப்பதையும் உங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள்தானே என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் அப்படித்தான் என்றார்கள் அப்போது குறைஷிகளிடம் நுய்ம் யூதர்கள் முகம்மதுக்கும் அவரது தோழர்களுக்கும் செய்து கொடுத்த உடன்படிக்கையை முறித்தது பற்றி மிகவும் கைசேதமடைந்துள்ளார்கள்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 முஸ்லிம்கள் அல்லாஹுவிடம் அல்லாஹுவே எங்களுடைய அவயங்களை மறைத்திடு எங்களின் பயங்களை போக்கி அபயமளி என்று வேண்டினார்கள் அடுத்து நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களும் கிதாபை இறக்கியவனே விரைவாக கணக்கு தீர்ப்பவனே இப்படையினரை தோற்கடி இவர்களை ஆட்டம் காணச் செய் என அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி அல்லாஹு தனது தூதரின் வேண்டுதலையும் முஸ்லிம்களின் இறைஞ்சுதலையும் ஏற்றுக்கொண்டான் எதிரிகளின் அணிகளில் பிரிவினை ஏற்பட்டு அவர்கள் தங்களுக்குள் உதவி செய்வதை கைவிட்டார்கள் அத்துடன் அல்லாஹு அவர்களை விரட்ட பலத்த காற்றை அனுப்பினான் அந்த காற்று அவர்களின் கூடாரங்களை கலற்றி வீசியது அவர்களின் பாத்திரங்களை தலைகீழாக புரட்டியது கூடாரத்தின் கயிற்களை அறுத்தது எதிரிகள் நிலைதடுமாறினார்கள் அல்லாஹு வானவர்களின் படையை இறக்கினான் அவர்கள் எதிரிகளின் உள்ளங்களில் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி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 விட முயன்றாலும் அது ஒரு முடியாது இது இப்போரிலிருந்து நன்கு தெரிய வந்தது இம்முறை இப்போருக்கு அரபிகள் ஒன்று திரட்டி வந்த படைகளைப் போல் இனி ஒரு காலம் அவர்களால் ஒன்று திரட்டி வர முடியாது ஆகவேதான் எதிரிகளை அல்லாஹ் வெளியேற்றிய பின் இனிமேல் நாமே அவர்கள் மீது போர் தொடுப்போம் அவர்கள் நம்மீது போர் தொடுக்க முடியாது நாமே அவர்களிடம் செல்வோம் என்று நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி